அவர்களிடம் அவர்கள் குளித்துள்ள ஒரு துணியை பிடித்துக் கொண்டு அவர்களை மறைத்திருந்தார்கள் அப்போது நபிசல்லு அலிஹிவசம் அவர்கள் யார் அவர் என்று கேட்டார்கள் உடனே நான் உம்முஹானி என்று பதில் கூறினேன் இரண்டு எட்டு பூஜ்ஜியம் எம் எம் எம் முஸ்லிங்